लाभः sukha yad ம்மேத்வாரய எல்லாத்தியவார இந்த ஸ்லோகத்தில் எல்லாம் பாருங்க மூணு ஸ்லோகத்தில் வந்து கடைசி லைன் என்ன இருக்குது தத் பிரம்மேத்யவதாரேத் அதை பிரம்மம் என்று நன்கு மனதில் உள்வாங்கிக் கொள்வாயாக அவதார அர்த்தம் உன்னோட ஆழமான மனசில் இந்த உண்மை பதியட்டும் அவதாரயேத் இதை நன்னா மனசில் பதிய வச்சுக்கோ அப்படின்னு குரு சிஷியனுக்கு சொல்கிற மாதிரி இந்த மெய்ப்பொருளை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோ வாழ்க்கையில் நமக்கு லட்சியமே பிரம்ம ஜானந்தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானந்தான் நமக்கு பரம லட்சியம் அதுதான் சொல்கிறார் எல்லாத்துலேயும் எத்து எத்துன்னு வருது எத்து லாபாத்து அபராக லாபம் நாஸ்தி எதை அடைந்த பிறகு வேறு ஒரு ஒன்றையும் அடைய தேவையில்லையோ லாபம் லாபம்னா அடையிறது லாபத்துக்கு ஆப்போசிட் என்னது நஷ்டம் உபனிஷத்து சொல்கிறது பிரம்ம ஜானம் இல்லைன்னு சொன்னால் ஜென்மாவை நஷ்டம் பண்ணிவிட்டாங்கிறது கட்கேன்னு உபனிஷத்து சொல்கிறது யார் ஒருத்தன் பிரம்மரை தெரிஞ்சிக்காமல் இந்த ஜென்மாவை வந்து தன்னை பிரம்மமாக தெரிஞ்சிக்காமல் இந்த ஜென்மாவை முடிக்கிறானோ அவன் பெரிய நஷ்டத்தை அடையிறான் இகச்சே தவேதி அச சத்யமஸ்தி நச்சேதிகா வேதீத் மகத்தீ விநஷ்டிஹி கே கேனோபுரிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற போதே இந்த உடம்பில் இருக்கிற போதே நல்ல புத்தியெல்லாம் வேலை செய்கிற போதே பட்டினத்தார் பாட்டு காலன் வரும் கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழுமுன்னே குற்றாலத்தானையே கூறு ஆகையினால் ஜென்மாவில் ஒன்றும் வராது எல்லோரும் என்ன புஸ்தம் எழுதுகிறாங்க மரணத்திற்கு பின்னால் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய அந்த போட்டால் புஸ்தான் மரணத்திற்கு பின்னால் அப்படின்னு போட்டோம்னு ஒரு புக்கு அது உடனே சேல்ஸ் பிறப்பதற்கு முன்னால் அப்படின்னு போட்டால் விற்குமா எனக்கு ஒரு சந்தேகம் போட்டு பார்த்தா தெரியும் பிறப்பதற்கு முன்னாள் எதுக்கு சொல்கிறோன்ன நிறைய பேருக்கு இந்த பிறப்புன்னா என்ன இறப்புன்னா என்ன எதுக்கு இடையில் இந்த வாழ்க்கை வந்தது ஒன்றும் விசாரமே இல்லை அதனால தான் பஜகோவிந்திர சங்கராச்சாரியர் அது ரொம்ப அழுத்தி சொல்கிறார் கஸ்துவம் கோகம் குத ஆயாத்தஹா காமே ஜனனி கோமே தாத்தா கஸ்துவம் கோகம் குத ஆயாத்தஹா காமே ஜனனி கோமே தாத்தா இப்பரிபாவைய சர்வம்சாரம் விவம் தியக்வாஸ்வப்னவிச்சார இன்னொன்று இருக்கு தத்வம் சிந்தைய ததிக ப்ரா அப்பா சகோதரா இதை யோசிக்க மாட்டேங்கிறியே நீ யார் நான் யார் கஸ்தம் கோகம் நீயார் நான் யார் குத ஆயாத்தா எங்கிருந்து வந்தோம் காமேஜனீ கோமே தாத்தா இப்படி நிறைய வார்த்தையில் காத்தே காந்தா தனகத சிந்தா வாத்துல கிம் தவ நாஸ்தி நியந்தா திருஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நவுகா இருக்கட்டும் ஏதாவது இது கிடைச்ச உடனே வேறு ஒன்றும் கிடைக்கிறதுக்கு இல்லை கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது அதனால் வாழ்க்கையில் இதுதான் கிடைக்காது எங்கே தேடினாலும் கிடைக்காது ஏன்னால் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடினா எப்படி கிடைக்கும் எது லாபாத் அபர லாபா நாஸ்தி தத் பிரம்ம இத்திய பிரம்ம லாபாத் பிரம்மனாக தன்னை புரிஞ்சிக்கிறதை தவிர வேறு லாபம் இல்லை இதுக்கு மேலே லாபம் வாழ்க்கையில் வேறு ஒன்றும் இல்லை நம்ம எல்லாம் வந்து லாப நஷ்டக்கணக்கு பார்த்து நான் இருக்கோம் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வந்து நிறைய பேர் லாப நஷ்ட கணக்கு பார்த்துன்னு இருக்காங்க ஆனால் இது வாழ்க்கையினுடைய லாப நஷ்டக்கணக்கு நமக்கு இருக்கிற ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிற லாபக்கணக்கு இருக்கே நஷ்டக்கணக்கு அது வேணால் பா அது வந்து இருக்கலாம் என்னென்ன்தான் நமக்கு ஒன்றும் குறைவு வைக்கப் போகிறது இல்லை ஆனால் நமக்கு எவ்வளோ வந்தாலும் திருப்தி வரப்போகிறதும் இல்லை ஆக இதுக்கு மேலே லாபம் கிடையாது நிறதிசய லாபா கீதைனு இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கீதைனு ஒரு ஸ்லோகம் இருக்குது எம் லப்வாச்சா பரம் லாபம் மன்னியே நாதிக்கம் தத்தா எஸ்மின் ஸ்டிதோ நது துக்கேன குருணாப்பி ஆராத அத்தியாயத்தில் இருக்குது என் லப்வா நாபரம் லாபம் ஆகையில் அப்பறா லாபா நாஸ்தி இதை அடைஞ்சதுக்கு பிறகு ஒரே ஆனந்தமாக இருக்குது அடைய வேண்டியதே அடைந்து விட்டேங்கிற ஒரு நிறைவு இருக்குது இந்த பிறவியில் அடைய வேண்டியது மெய்ப்பொருளாக தன்னை உணர்வது அப்புறம் அடுத்தது என்னதுன்னா எச் சுகாத்து ந சுகம் இதுக்கு பேர் தான் நிறதிசய லாபகான்னு எல்லா லாபமும் இதுக்குள்ளே அடங்கி விடுறதுங்கிறார் வியாக்கியானகர் வாழ்க்கையில் அடைய வேண்டியது அனைத்தும் இதுக்குள்ளே அடங்கி விடுகிறது எச் சுகாத்து ந அப்பறம் சுகம் எந்த சுகத்தை காட்டிலும் மேலான சுகம் இல்லையோ அந்த சுகம் பிரம்மஸ்வரூபம் என்று தெரிந்துகொள் நிறதிசய சுகம்னு அர்த்தம் ஒப்புயர்வற்ற பேரின்பம்னு அர்த்தம் ஒப்புயர்வற்ற பேரின்பம் அதுவே மெய்ப்பொருள் அப்புறம் அடுத்தது என்னென்ன எதை தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையிலன்னா எது ஞானாத் ந அப்பறம் ஞானம் எந்த ஞானத்துக்கு மேலான ஞானம் இல்லையோ எந்த லாபத்துக்கு மேலான லாபம் இல்லையோ எந்த சுகத்துக்கு மேலான சுகம் இல்லையோ எந்த ஞானத்துக்கு மேலான ஞானம் இல்லையோ அந்த ஞானம் பிரம்மம் என்று தெரிந்துகொள் எது எதுன்னு போட்டிருக்கு அந்த எது தத்து எத்து எத் எந்த பிரம்மத்தை அடைந்தால் வேறு இலாபம் தேவையில்லையோ எந்த சுகமான பிரம்மத்தை உணர்ந்தால் மற்ற சுகம் தேவையில்லையோ எந்த பிரம்ம ஞானத்தை காட்டிலும் வேறு எந்த ஞானமும் சிறந்ததில்லையோ அப்படின்னு அர்த்தம் அதை நீ பிரம்மம் என்று தெரிந்து கொள்வாயாக ஆக வாழ்க்கையில் நமக்கு அடைய வேண்டியது பிரம்மன் நமக்கு பரம புருஷார்த்தமான ஆனந்தம் பிரம்மன்தான் நமக்கு ஜானமும் ப்ரமஜானம் அஹ் ப்ரமலாபிரமசும